வணக்கம் நேயர்களி நட்டினையின் சரித்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஸ்பெயின் போர்ட்டோரிகாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெல் அவி நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பான தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான நேரடி வர்ணனை முதல் முறையாக ஒலிபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் காஷ்மீர் பிரின்சஸ் என்ற விமானம் குண்டுவெடிப்பின் காரணமாக இந்தோனேஷியாவில் கடலில் வெழுந்து மூழ்கியது ஊடகவியலாளர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டன் சிங்கப்பூரின் சுயாட்சிக்கு ஒத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தெற்கு லண்டனில் பிராக்ஸ்டன் நகரில் இடம்பெற்ற பெரும் கலவரத்தில் முன்னூறு காவல்துறையினரும் அறுபத்தி ஐந்து பொதுமக்களும் காயமுற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தான் படைகள் உகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவை ஆக்கிரமித்தனர் இடி அமின் தப்பி ஓடினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் லண்டனில் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் சுமத்ரா கடல் பகுதியில் எட்டு ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது இலங்கை தமிழ்நாடு ஆகிய இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ பதிமூன்று விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்த விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோதிராவ் புலே இந்திய மெய்யியலாளர் கஸ்தூரிபாய் காந்தி மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரெங்கநாதன் சீனிவாசன் மொரீஷியஸ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திரா சமரசே இலங்கை பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பில்லி பவுடன் நியூசிலாந்து கிரிக்கெட் அம்பையர் ஆயிரத்தி எத்தி இரண்டாம் ஆண்டு இயன் பெல் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஓட்டோ வாக்னர் ஆஸ்திரிய கட்டிடக் கலைஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு க் வாங்கெட் அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக பார்க்கிம்சன் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே